பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் நெருப்பு விறகை சாப்பிடுவது போல் நன்மைகளை பொறாமை சாப்பிட்டுவிடும் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் அபு தாவா நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று